வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கிர்த்தனா கவலை நம் சவப்பெட்டிக்கு ஓர் ஆணி சேர்க்கிறது கலகலவேணும் சிரிப்பு ஓர் ஆணியை களற்றுகிறது ஆம் கவலை நம் சவப்பெட்டிக்கு ஓர் ஆணி சேர்க்கிறது கலகலவேணும் சிரிப்பு ஓர் ஆணியை களற்றுகிறது என்கிறார் பீட்டர் நன்றி வணக்கம்